صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ارسله تعالى بالحق بشيرا ونذيرا بين يدي ساع من يسع الله ورسوله فقد رشد ومن يعصي الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم او كما قال عليه الصلاه والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடைய அல்லாஹு கொண்டு ஆர்வம் செய்கின்றேன் அவன் தனித்தவன் இணைத்துணையற்றவன் என்று உள்ளத்தால் அவருதி பூண்டு நாவினால சான்று பார்க்கின்றேன் அண்ணன் முகமதே முஸ்தபா அஹமதே முஜிஸபா ஹாசம் நபியின் அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்துயர்ந்த சத்திய சாபாக்கள் மற்றும் கயாமத்தினால் வரை இருக்கக்கூடிய முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் சலாசெனும் கருணையும் சலாமெனும் இதேமும் உண்டாவதாக புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு சுபானு முகமது அலி வசல்லம் அன்னவர்கள் மூலமாக எந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏறி இருக்கின்றானோ அந்த விடயங்கள் என் வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அதே போன்று எந்த விடயங்கள் எல்லாம் தவிர்ந்து விலகி நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள் அனைத்தையும் என் வாழ்க்கையை விட்டும் மூட்டு முழுதுமாக தவிர்ந்து விலகி நடக்குமாறும் அடியை நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் நற்கட்டலை பிறப்பிக்கின்றேன் இரு உலகிலும் சுபிச்சமான சந்தோஷமான கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் தகுவாவின் அடிப்படையில் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இச்சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானு உலகத்தில மக்களை படிச்சி அந்த மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹு சுபஹான காலத்துக்கு காலம் அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பிக் கொண்டே இருந்தான் அந்த வரிசையிலே எங்களுக்கு எங்களுக்காக அல்லாஹு முஹம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை எங்களுக்கு ஒரு நபியாக இறுதி தூதராக அல்லாஹ் வசாலா எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றான் அந்த நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் பிறந்த மாதம் என்றும் அவருடைய மரணித்த மாதம் என்றும் இந்த மாதம் ரபியின் ஒவ்வொல் மாதத்தை நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்கின்றோம் மேலானவர்களே அதில் அவர்கள் ரபியில் அவ்வளோ பிற பனிரெண்டிலே பிறந்தார்கள் என்பதற்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது ஆனால் அவர்கள் இந்த மாதத்தில் தான் மரணித்தார்கள் என்பதற்கு எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை ஆக மேலானவர்களே அந்த நபிசல்லாஹு அலி வல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம் இனி நபிசல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் எங்கள் அனைவருக்கும் தெரியும் அவர்கள் அவர்களை பற்றி சகாபாக்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை அதே போன்று அவர்களுடைய செயல்கள் அத்துணையும் சகாபாக்கள் என்ன செய்தார்கள் சரிவர ஒன்றின் பின் ஒன்றாக அழகிய முறையில் அது மட்டுமல்லாமல் அந்த சஹாபாக்கள் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுடைய உடல் தோற்றத்தை கூட அழகிய முறையில் வர்ணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அலி வசல்லாம் அவர்கள் அல்லாஹு என்ன செய்தான் அல்லாஹு ஒரு அழகிய முன்மாதிரியாகத்தான் அதிராஹு அலி வசல்லாம் அவர்கள் எங்களுக்காக தந்திருக்கின்றான் படைத்திருக்கின்றான் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் குரான்ல கூறுகிறான் அந்த நபியை உங்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கின்றோம் முழு ஆழத்துக்கும் அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜின்களுக்கு மனிதர்களுக்கு பறவை இனங்களுக்கு அனைத்துக்கும் அல்லாஹு தாலா அல்லாஹு அலி வசல்லம் அவர்களை ஒரு ரஹ்மத்தாகத்தான் அனுப்பியிருக்கின்றான் என்று நவி நவி பிறந்தார்கள் நவி மரணித்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் நினைச்சுகின்றோம் நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு விடயங்களை செஞ்சு கொண்டு இருக்கின்றோம் நாம் நவியுடைய சுண்ணத்துகளை எடுத்து நடந்தோமா நபியுடைய சுண்ணத்தை நாம் பின்பற்றி நடந்தோமா என்பதை கேட்டால் நாங்கள் ஜீரோ பாயிண்ட்ல தான் இருப்போம் வேறவர்களே சகாபாக்கள் அப்படி இல்ல அவர்கள் எல்லா விஷயத்திலும் நவியை பின்பற்றினாங்க சகாபாக்கள் நவியை அரங்கிய முறையை மரணிச்சாங்க الله منك لم ترقض وأجمل منك لم تلد يا நீங்க உலகத்துல உங்களை மாறி ஒரு அழகான படைப்பு இந்த உலகத்துல யாரையும் அல்லாஹ் படைக்கல அது மட்டும் அல்லாம அந்த அளவுக்கு சிறப்பான வம்சத்துல அதுல சல்லு அலி வஸ்ல சொல்றாங்க அதுல இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அந்த வம்சத்துல சல்லாஹூ அலி வந்தாங்க சொன்னாங்க ஆதம் அலி சலாத் வசலாம் அவருடைய வம்சம் வரைக்கும் எந்த ஒரு தினாவும் நடக்கல்ல எந்த ஒரு கொலையும் நடக்கல அவ்வளவு கண்ணியமான பரம்பரையில் இருந்து அல்லாஹு சாலா என்ன செஞ்சான் அதற்கு அல்லு அலி வசலம் அவர்கள் அனுப்பினான் மேலானவர்களே நாங்க ஒரு விஷயத்தை விளங்கணும் ஒரு இடத்துல ஒரு தலைவரை நியமிக்கிறோம் என்று சொன்னா ஒரு வேலைக்கோ அல்லது ஒரு பள்ளிக்கோ அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு தலைவர் அமைக்க வேண்டும் என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம் அந்த தலைவரை பார்ப்போம் அவரது குடும்பத்தை பார்ப்போம் ஏதாவது கெட்டு பேர்கள் இருக்கின்றதா அவருக்கு ஏதாவது கெட்ட விஷயங்கள் இருக்கின்றதா என்றெல்லாம் அவருடைய குறைகள் இருக்கின்றதா என்றெல்லாம் பார்த்துவிட்டுத்தான் அவரை தலைவராக போடுவோம் அதே போல தான் அல்லாஹு தாலா எங்களுடைய முகமது சல்லா அலி இஸ்லாமர்கள் சிறப்பான வம்சத்துல பிறந்தாங்க அந்த சிறப்பான வம்சத்திலிருந்து அல்லாஹு தாலா எங்களுக்காக அந்த நபி அனுப்பினாங்க மேலானவர்கள் அந்த நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய சுண்ணத்தில் இருக்கின்றது ஒவ்வொன்றும் சிறந்தது இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை நபி நபி என்று வாயாள மாத்திரம் கூறிக்கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அந்த நபியுடைய செயல்பாடுகள் எங்களிடத்துல இல்ல வேளாண்வர்களை நல்லா விளங்கிக் நாம் சொல்கின்றோம் இஸ்லாத்துக்கும் இன்ஸ்லாத்துக்கும் குப்ருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்னென்று சொன்னா அது தொழுகையாக இருக்கின்றது இஸ்லாசுக்கும் குப்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தொழுகையாக இருக்கின்றது ஆனால் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கின்றது அது சுண்ணத்துல்லாஹி சல்லாம் அலிசல்லாம் அவனுடைய நாங்கள் பின்பற்றினால்தான் நாங்கள் உண்மையான முஸ்லீமாக இருப்போம் ஒரு முஸ்லிம் ஒரு காபிற்கு வித்தியாசம் அதுதான் மேலானவர்களே இன்றைய நாள் இன்றைய நாளை நாங்கள் யோசிப்போம் இன்றைக்கு நான் எலும்பினேன் இன்றைக்கு நான் வீட்டிலே காலையில எழும்பினேன் நான் துவா ஓதினேனா நான் முகமது நபி சொல்லு அலைவசல்லம் அன்னவருடைய சுனத்தை இன்றைக்கு நான் பின்பற்றினேனா அல்லது நன் முஸ்லிம் போல எழுப்பினேனா நான் இன்றைக்கு பல் சுலக்கினேன் முகமது நபியை போல அவர் சொன்னது போல நான் பல் சுலக்கினேனா அல்லது ஒரு நண்முஸ்லிமை போல செய்தேனா வேறே டொய்லெட் போற விஷயம் நான் டாய்லெட்டுக்கும் போகும் பொழுது நபி சொன்னது போல போனேனா அல்லது ஒரு நண்முஸ்லிமை போல போனேனா மேலானவர்களே நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அந்த முகம்மது அல்லாஹு அலி வல்லம் அவர்களுக்கு மாற்ற மேக மாற்றமாகவே தான் இருக்கின்றது ஆனால் அவர்களை பேர மாத்திரம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் இந்த மாதத்துல நபியை பத்தி நாங்க பேசுகிறோம் நபியுடைய புகழ் மாலை எல்லாம் பாடுகிறோம் நபியை பத்தி அவ்வாறு கூறுகிறோம் மேலானவர்களே நபி சொல்லாஹல்லம் இதுக்கு சந்தோஷப்படுவாங்களா அல்லது கவலைப்படுவாங்களா தெரியல ஒவ்வொன்றையும் அவர்கள் சுனத்துக்களை நாங்கள் இல்லாமல் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் மேலானவர்களே சகாபாக்கள் அப்படி அல்ல சகாபாக்கள் நபியுடைய சுண்ணத்துக்களை அணுவாக பின்பற்றினார்கள் மேலானவர்களே حضرت அதில் புதைப்புத்துள் யமான் ரபிள்ளாஹு சாலா அனுபவம் அவங்க இருக்கிறாங்க ஒரு அரச மாலிகையில் அவங்களுக்கு விருந்துக்காக அழைக்கப்பட்டே இது இப்ப அதுல புத்தல் யமான் இரதி உள்ளாஹானு என்ன செய்வாங்க அந்த விருந்துக்கு போய் சாப்பிடுவதற்காக அமர்ந்து கொண்டுறாங்க இப்ப சாப்பாடு கொண்டு வரப்பட்டுச்சு இப்ப சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு போது சாப்பாட்டுல ஒரு கவலம் கீழே ஒரு துண்டு கீழே இருந்துட்டு இப்ப அந்த சாப்பாடை அதுல ஹுதை புத்தல் யமான் இரதி உள்ளாக அந்த சாப்பாடை அப்படியே எடுக்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன் முஸ்லிம் ஒரு காஃபி சொல்றாரு இந்த அரச மாளிகையிலயுமா இப்படி கீழே உழுந்தது நீங்க குறைக்கி தின்ன போறீங்க அப்படி சொல்றான் அந்த நேரத்துல சாப்பாடு ஞாபகம் இப்ப அந்த காப்பீர் சொல்றாரு இந்த நேரத்திலயும் இந்த சுண்ணத்தை நீங்க செய்யணுமா சொல்லும் பொழுது சொல்றாங்க இந்த மடையன்ற இடத்துல இந்த மடையர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்னுடைய முஹம்மத் என்னுடைய ஹபீர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை நான் விடுறதா என்று அதற்கு சொல்லுங்க அந்த அளவுக்கு அவங்க சுண்ணத்தை பேணினாங்க ஆனால் இன்றைக்கு நாங்க அந்த ரசி சொல்லம் அவர்களுடைய சுனத்தை நாங்க எவ்வாறு நினைச்சு கொண்டிருக்கிறோம் தருமனே வேடிக்கை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் நினைச்சு கொண்டிருக்கிறோம் வேளாண்வர்களே எங்களுடைய சமுதாயத்தை ஒரு பள்ளி வாசல் ஒவ்வொரு கத்திகளை கோலாடிகளை கம்புகளை எடுத்துட்டு என்ன செய்வாங்க நாங்க உயிர் உயிர் போகும் வரைக்கும் அந்த பள்ளிக்காக போராடுவோம் சொல்லி தைரியமா வருவாங்க வந்து கொண்டு தான் ஆனா அந்த வாலிபர்கிட்ட போய் நாங்க அந்த வாலிபடத்தை போய் ஏ சகோதரே உங்களோட ஜாடி இருக்கே புல்லா வலிச்சு கிரம்போட மாதிரி வச்சிருக்கீங்களே நீங்க கொஞ்சம் வளர்க்க விடுங்க கத்தறிங்கன்னு சொல்லி நபி சொல்லிருக்காங்க தானே பள்ளி உடக்கிறத விட்டு போடுங்க அல்லா பாதுகாப்பான் நபியுடைய இந்த சுண்ணத்தை நீங்க ஹயாத் சொல்லி அந்த வாலிபடத்துல சொல்லி பாருங்க நீங்க அணியக்கூடிய ஆடை கரண்டைக்கு கீழால இயக்குது கரண்டைக்கு கீழால எவன் ஆடை அணியிறாங்களோ அவங்க நரகத்துடைய வாசல திறந்துட்டாங்க தல்லல்லாஹன் சொல்லி இருக்கிறாங்களே அதனால அவங்களோட கரண்டைக்கு கீழ உள்ள கால் அந்த கல்சான கொஞ்சம் உயர்த்தி விடுங்கள் சொல்லுங்க இன்றைக்கு அந்நிய நடிகர்களை போல கிரிக்கெட் போல இப்படி ஒவ்வொருத்தர்களை போல என்ன செய்றாங்க முடிகளை அலங்கோலமா வெட்டி அசிங்கமான முறையில காட்சி அளிச்சு கொண்டு அவரிடத்துல போய் நீங்க என்ன செய்யுங்க நபி சொல்லு அலைகளை இப்படி வளர்த்தாங்க போராடுறது சொல்லுதல் ஏசி வேறானவர்களே நபிசல்லாஹு அலிஹ செல்லம் பிறந்த மாதம் இருக்கின்றது ரபியில் ரபியில் அவுவல் என்று சொல்கின்றோமே ரபி என்றால் கருத்து என்ன வசந்த காலம் அல்லாஹ் முகமது அந்த நேரத்தில் நெருப்பு ஒன்று பத்தி கொண்டிருந்து அலி வசல்லம் பிறக்கிறாங்க நெருப்பு அணைகிறது பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தது நிற்க முடியாத பெரிய மகா யுத்தங்கள் எல்லாம் நபி பிறக்கிறதுக்கு முன்னால நடந்து கொண்டிருந்தது நபி பிறந்தாங்க யுத்தங்கள் எல்லாம் நின்றுவிட்டது மேலும் அவர்கள் வந்தது என்னதுக்கு வசந்த காலம் மக்களுக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்படுத்தணும் மக்கள் என்னுடைய சுண்ணத்து வலுமுறையில அவங்க நடக்கணும் என்பதை கொண்டு வந்தாங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நின்றுச்சு பள்ளி உடைக்கிறாங்க அதை நாங்க பார்க்க அல்லாஹ் பார்க்கிறான் நாங்க நபி அலி வசல்ல சுண்ணத்தை ஏற்று நடந்தால் அல்லாஹ் அதை உடைப்பதை விட்டு ஆனால் எங்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது யாராவது செய்வார்களா சுண்ணத்தை செய்ய மாட்டார்கள் நாங்கள் இன்றைக்கு காலையில் எழும்பி நாங்கள் தூங்கும் வரைக்கும் ஒரு சுந்தத்தாவது நாங்கள் நிறைவேற்றுகிறோமா வேணவங்களே முகமது நபி அலிஸ்லம் பிறந்துட்டாங்க நாங்க பேசுறோம் ஆனால் நாங்க யோசிக்கிறோமா இவ்வளவு காலம் நான் இருபது வருடம் உலகத்துல வாழ்ந்திருக்கிறேன் அறுபது வருடம் உலகத்துல வாழ்ந்திருக்கிறேன் நபியுடைய சுண்ணத்தை நான் எடுத்து நடைந்தேனா மேலானவர்களே தொழுகைக்கும் அவர் தொழுகைக்கும் குப்பருக்கும் மத்தியில விலக கூடியது என்ன காபிருக்கும் மத்தியில இருக்கக்கூடிய விஷயம் என்ன தொழுக ஒரு முஸ்லிம் பொழுதா நான் தொழிறும் ஆனால் ஒரு காபிருக்கும் ஒரு முஸ்லிமிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன சுண்ணத்து அந்த சுண்ணத்தை செய்கிறோமா மேலானவர்களே அவன் அதிமீல அளித்த பாசம் உயிர குழுக்களுக்கு தயாரானார்கள் மேலானவர்களே அதுவாக அவங்களை காபி அரசாங்கத்தால என்ன செய்யறாங்க திரைப்பிடிக்கப்படுறது அவங்க திரைப்பிடிக்கப்பட்டு இப்ப அந்த காபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவன் சொல்றான் அது ஹுபை பரதாக அவங்கள பார்த்து ஏ ஹுபைதே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க விட்டு விடுங்க உங்களோட உயிரை நாங்க பாதுகாக்குறோம் இப்ப அவர் சொல்றாரு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் விட்டு விட மாட்டேன் என்னை கொண்டு விடுங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது எவ்வளோ அவர்கள் என்ன செய்யப்படுவது போடுவதற்காக அவர் கட்டப்பட்டு இந்த நேரத்துல அழுகுறாங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க கேட்கப்பட்டுச்சு ஏன் ஹுபைலே திரும்பி விட்டாயா இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட போகிறாயா என்று அந்த காபீர் அரசன் கேட்கிறான் அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு இரண்டு ரக்கா தொழுவதற்கு மாத்திரம் அவகாசம் தாங்க ஒழுக்கப்படுது அது என்ன செய்யறாங்க இரண்டு ரக்காசு தொழுறாங்க தொழுதிட்டு கொடுத்துட்டு அதுலாஹு அலி வசலம் அவனுக்கு அஸ்ஸாம் அல்லா என்று சொல்றாங்க அதுலாஹு அலஹி வசல்ல மதினால இருந்து பதில கூறுறாங்க இதன் பின்னால அவரை தூக்கு மரத்தில் இடப்பட்ட நேரத்துல திரும்ப அந்த அரசன் சொல்றான் குபைப் நீ இஸ்லாமிய மார்க்கத்தை விடலாம் தேவையில்லை ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நீ செய் கேட்டாங்க என்ன விஷயம் அது சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க சொல்றாங்க ஒன்றும் தேவையில்லை இந்த தூக்கு மரத்துல உங்களை இப்படி தூக்கில போட்டதை போல நபிஹலாம் அவங்கள போட்டத மாதிரி நீங்க லேசா கற்பனை பண்ணுங்க உங்களை நான் விட்டுடுறேன் உடனே அதற்கு குபை விரதி உள்ளாவும் சொல்றாங்க ஏ அரசனே நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய காலிலே ஒரு முழு செய்தாலும் என்னுடைய உள்ளம் தாங்காது அப்படியாப்பட்ட நபியையா இந்த நேரத்தில் நினைக்கணும்னு சொல்லி அதற்கு குபைவ் ரதி சொல்றாங்க சொல்லிவிட்டு சொல்றாங்க என்னுடைய தூக்கு என்னுடைய ரூஹம் அல்லா என்னைய என்னுடைய சுவர்க்கத்தை காற்றான் அவசரமா என்னுடைய ரூஹெடி என்னைக்கு என்ன அவசரமா என்னை தூக்கில் இடுன்னு சொல்லி அவன் சொல்றான் எவ்வளோ பாச இதுதான் உண்மையான பாசம் வெறுமனே முகமது நபி முகமது நபி தல்லா அலிஸ் சொன்னதுக்கு மாத்திரம் அதனுடைய சுண்ணத்து வரப்போறது இல்லை அவங்களோட சுண்ணத்தை ஒவ்வொன்றையும் அணு அணுவா பின்பற்ற வேண்டும் மேலானவர்களே நாங்கள் அந்நியவர்களுடைய கலாச்சாரத்தை அழகிய முறளை பின்பற்றுவோம் ஆனால் தல்லல்லா அலிஸ்மன் சொன்னாங்க யார் ஒரு கூட்டத்தாரை போல அந்நிய நடிகர்களைப் போலவோ அந்நிய கிரிக்கெட் வீரர்களைப் போலவோ இப்படியா பட்ட அல்லது முடிகளையோ வளர்க்குறாங்க இவங்க யார மாதிரி வளர்க்குறாங்களோ நாளைக்கு அவங்களோடைய ஹெல்ப் படுவாங்க வேளாண் அவர்கள் எல்லாம் எங்க எழுப்பப்படுவார்கள் நரகத்துல எழுப்பப்படுவார்கள் நரகத்துக்குத்தான் அவர்கள் சொந்தம் நாளைக்கு நாங்களும் அவருடைய சுண்ணத்துகளை அவர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் செஞ்சோம்னு சொன்னா எங்களுடைய நிலைமை என்ன நாளைக்கு எங்களை அல்லாஹால எந்த இடத்துல எழுப்புவான் யோசிங்க சகோதரிகளை நாங்க நபிசல்லா அலிஸ்லம் பிறந்த தினம்னு சொல்லி அதுல அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது ஆனால் நபி சொல்லா அலிஸ்லம் அந்த மறைந்த தினம் இருக்கின்றது இந்த மறைந்த தினம் இருக்கின்றது இது சந்தோஷப்படுவதற்குரிய நேரம் அல்ல இது கவலைப்பட வேண்டிய விஷயம் நபி இந்த உலகத்தோட்டு மறைஞ்சிட்டாங்க நபி இந்த உலகத்தோட்டு என்ன செஞ்சாங்க சொன்னா என்னுடைய வெட்டி கொண்டுடுவென்று சொல்லி அதற்கு அலிரதி அல்லாத்தான் என்ன அந்த மக்களை விரட்டுறாங்க அந்த நேரத்தில் யாருக்கும் பேசிக்கொள்ள முடியாது என்ன செய்ய நபியை போல ஒரு நபி வர போறதும் தெரியுமா يَقُولُونَ أَنَّ عِيسَى وَمَا مُحَمَّدٌ إِلَّا رَسُولٌ قَدْ خَلَتْ مِنْ قَبْلِهِ الرُّسُلُ إِنَّكَ مَيِّتٌ وَإِنَّهُمْ مَيِّتُونَ மேலானவர்களே அதுல அபுபக்கரதி அவ்வாஹு என்ன செய்யறாங்க அலிரதி அல்லாஹுன்னு சொல்றாங்க அலிரவி அவ்வாஹு அவர்களிட சொல்றாங்க நபி இருக்காமலே வெறும் ஒரு மனிதர் தான் அல்லாஹுடைய தூதர் தான் அவரும் வருவாரு பின்னால மவுத்தாஹிடுவாரு அல்லாஹ் புரவான் சொல்றானே நீங்க இப்ப மக்கள் இப்படி எல்லாம் சொல்றீங்களே அவர் மௌசாஹித்தார் என்று சொல்லும் பொழுது அவருக்கு அறியாமலே அலிரவி அவுலு அவருடைய கையில் இருக்கக்கூடிய வாழ் கீழே விழுது அப்பதான் யோசிக்கிறாங்க இந்த குரானுடையது ஆக மேலானவர்களே சகாபாக்கள் பயந்தாங்க நபி மவுசா என்னிடம் கவலைப்பட்டாங்க ஏன் சுண்ணத்து இல்லாமல் போகிவிடுமோ என்று இந்த காலத்துல எங்களிடத்துல சுண்ணத்து இருக்கின்றதா மேலானவர்களே கரந்தைக்கு மேலே ஆடை போடுவதே அசிங்கமா நினைச்சு கொண்டிருக்கிறோம் நபி செஞ்சாங்க அசிங்கமாக இல்ல நபி முடிய வளர்த்து எப்படி விட்டாங்க சல்லா அலி சொல்லம் அவங்களை பத்தி சஹாபாக்கள் சொல்லும் சொன்னாங்க நபி சொல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் தன்னுடைய முடிய வார்னாங்கன்னு சொன்னாதி அவங்களோட காது சொனை அளவுக்கு அப்படியே முடி தொங்கும்டாங்க அதே போல சஹாபாக்கள் சொன்னாங்க நபி சொல்லா அலிஸ் அவங்க முடிய வாரினாங்கன்னு சொன்னா அப்படியே மேலால போய் ரெண்டாக அது தானாக பிரிஞ்சா அப்படியே விட்டுடுவாங்க இல்ல என்று சொன்னா ஒரு நாள் நடுக்கோடாக வாரினது இல்ல என்று சகாபாக்கள் சொன்னாங்க இன்னைக்கு எங்கட முடிய பாருங்க எப்படி இருக்குது அலங்கோலமாக இருக்குது மேலானவர்களே நாங்க யோசிக்கணும் நபி மூத்த ஆயிட்டாங்க நபியுடைய சுண்ணத்தை நான் ஹயாத் ஆக்கினேனா நாளைக்கு நான் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க எல்லா மக்களும் சுவர்க்கம் செய்வாங்க செல்வாங்க இல்ல அப்பா என்னைய மருத்துவங்க தவிர சொல்லி சல்லல்லா அலிஸ்லம் சொல்றாங்க கேட்டாங்க சஹாபாக்கள் யார சொல்ல அவங்கள யாரு மன் மண் அசா அணியை யாரெல்லாம் என்னுடைய சுண்ணத்தான வழிமுறைகளை ஏற்று நடந்தாங்களோ இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க யாரெல்லாம் அதை மறுத்து நடந்தாங்களோ எல்லாம் நரகசுக்கு போவாங்க சொல்லல்லாஹலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஆஹா மேலான எங்களுடைய சொர்க்கம் எதுல இருக்குது அதுல சல்லல்லாஹ் அலிஸ்வருடைய சுண்ணத்துல இருக்குது சொன்னாங்க சொல்லாஹு அலி வஸ்லம் மந்த மஸ்தவி சுன்னசி இந்த பசாதி உம்மதி ஷகீதின் யாரு இந்த பித்னாவுடைய காலத்துல காலத்துல என் சு ஒரு சுத்தை எடுத்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு நூறு சுகதாக்களுடைய நன்மையை நாங்கள் கொடுக்கிறோம் மேலானவர்களே நூறு சுகதாக்கள் சுகதாக்கள் என்று சொன்னால் எப்படியாப்பட்டவங்க அல்லாஹுடைய பாதையில போய் யுத்தம் செய்து தன்னுடைய கால் கைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு மரணிக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது எப்படி என்று சொன்னால் ஒரு ஷஹீத் என்ன செய்யறாரு அல்லாட பாதையில போரிடுறாரு அந்த நேரத்தில் வெட்டப்பட்டு அதில் இருந்து தொட்டக்கூடிய ரத்தம் இருக்கின்ற முதல் சொட்டு பூமியில் அடுத்த ஒவ்வொரு சொட்டுக்கும் அந்த கூட்டுகிறான் அப்படியா நூறு நன்மையை அல்லாஹு யாருக்கு இந்த பித்னாவுடைய காலத்தில் பின்பற்றி நடப்பவர்களுக்கு இன்றைக்கு இல்லாத விஷயம் எல்லாம் சொல்லிக்கிட்டு சுண்ணத்து சுண்ணத்து என்று செஞ்சு கொண்டிருக்கிறோம் மேலானே ஹொரான் ஹதீஸ் இதை சொல்லுதோ அதன் படி வாழ ஹொரான் ஹதீஸின் படி எந்த மனிதன் வாழுகிறானோ அவனுக்கு நிச்சயம் நேர்வழி மேலே எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கைக்கு சல்லாஹு அலி வசல்லம் நேர்வழியை காட்டி தந்துட்டு போயிட்டாங்க ஆட்சி செய்யும் வரைக்கும் எவ்வாறு எல்லாம் காட்டி தந்திருக்கிறார்களோ அதே போன்று வாழ்ந்தால்தான் எனக்கும் காபிற்கும் உள்ள வித்தியாசம் விளங்கும் எனக்கும் காபிற்கும் உள்ள வித்தியாசம் அப்பத்தான் விளங்கும்னு ஒரு வாழ்க்கை அவர்கள் அதுதான் சாப்பிடக்கூடிய வழிமுறை இன்றைக்கு நாங்கள் நாங்க நீய துவைக்க வேண்டும் இந்த நாளில் இருந்து மரணித்த இந்த மாதத்தில் இன்ஷா அல்லா நான் ஒரு சுண்ணத்தை கடைசி வரைக்கும் எடுத்து நடக்கணும் நான் ஒரு சுண்ணத்தை என்னுடைய மௌத்து வரைக்கும் எடுத்து நடந்து நான் அந்த ஸ்வர்க்கத்தை பெற்றுக்கொள்ளனும் என்ற எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்துல நாங்கள் கொண்டு வரோம் ஆக மேலானவர்களே அந்த சல்லாஹ் அலிஸ்லம் அந்த அவருடைய சுண்ணத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹு தாலா நாம் அனைவரும் சேர்த்தல்வானாக யாழ்லா நான் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யாழ்லா முகமது சல்லாஹூ அலிஸ்லம் அவருடைய மரணித்து மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றதையா அல்லாஹ் அவருடைய அந்த சுண்ணத்தை ஒன்று தவறாமல் அழகிய முறையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசிபாக்குவாயாக யாழ்லா இவ்வளவு காலம் தெரியாமல் வாழ்ந்துவிட்டோமியா அல்லா யாருல்லா இனிமேல் தெரிந்து அந்த முறைப்படி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக ஓ ஆகிறதாவான் அஹமது இல்லா வரமசா வந்து பயானை எமது இணையதளமாகியூ டபிள்யூம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும்